ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராதத்தில் வாயசபிண்டம்னு நாம் ஒரு பிண்டப்பிரதானம் பண்ணுறோம் அது ரொம்ப முக்கியமான ஒரு பிண்டப்பிரதான் அது எப்படி நாம் செய்கிறோம் அப்படின்னா தேவபித்திருமத்தியே திலதர்பான் நிகிபிய அந்த தேவ இலையில் இரு தேவ இலைக்கும் பிதஸ்தான இலைக்கும் மத்தியத்தில் ஜலத்தை தெளிச்சுட்டும் அங்கே தர்ப்பச்சு திலம் எள்ளு தெளிச்சுட்டும் இந்த பிண்டப்பிரதானத்தை நாம் செய்யணும் அப்படின்னு ரிஷிகள் நமக்கு காண்பிக்கிற அங்கே சொல்லக்கூடியதான மந்திரம் ஏ அக்னி தக்தா ஏ அனக்னி தக்தா குலே மம பூமோதத்தேன பிண்டேன திருப்தாயந்து பராம்கதிம் அப்படின்னு சொல்லி அங்கே அந்த பிண்டத்தை வைக்கணும் ஏ அக்னிதக்தாக என்னுடைய வம்சத்திலே என்னுட என்னை சேர்ந்த பித்திருக்கள் யார் அக்னிதக்தர்களாக போனாலோ அதாவது தீல் கருகி இறந்தவர்களாக இருக்காலோ ஏ அனக்னிதக்தாஹா அல்லது அக்னியில எரியாட்ட போனாலும் அக்னியினுடைய சாப்பத்தினாலேயும் அக்னிக்கு செய்த சில தவறுகள்னாலேயும் இறந்த பிதற்கள் யார் உண்டோ தேவா ஜாத்தா குலே அம்மா என்னுடைய குலத்தில் என்னுடைய வம்சத்தில் யாரெல்லாம் எந்த பித்திருக்கள்லாம் அப்படி இருக்காலும் அவர்கள் இந்த நான் செய்யக்கூடியதான இந்த வாயச பிண்ட பிரதானத்தினாலே திருப்தாய்தூ பூமூதத்தேன பிண்டேன திருப்தாயாந்து பராங்கதிம் பூமியிலே நான் மந்திரம் சொல்லி செய்யக்கூடியதான இந்த பிண்ட பிரதானத்தினாலேயே அவர்கள் திருப்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வாயச பிண்டத்தை நாம் வைக்கிறோம் அது அப்படி அக்னிதக்தர்களாக உள்ள நம்முடைய வம்சத்தவர்கள் அக்னிதக்தர்களாக இல்லாட்டப்போனாலும் வேறு விதமாக அக்னியினுடைய தோஷத்திற்கு உட்பட்டவர்களாக யார் உண்டோ அவர்களுக்காக செய்யக்கூடியது இந்த வாயச பிண்டம் அப்படிங்கிறது தெரியறது இந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கிற பொழுது அப்படி வச்ச பிறகு அந்த பிண்டத்தை நாம் காக்காக்கி வைக்கிறது அப்படின்னு வழக்கத்தில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்க உச்சிஷ்ட பிண்டம் வாயசேபியோ தத்தியாத்து அப்படின்னு தர்மசாஸ்திரமும் காட்டுறது பாயசம்னால் காக்காக்கு பேர் காக்காக்கு இந்த பிண்டத்தை வைக்கிறது பிறகு கைகால் அலம்பிக்கணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அப்படி ரொம்ப முக்கியமான மந்திரம் இந்த வாயச பிண்ட பிரதானமான மந்திரம் இது ஆன பிறகு அப்பிராமணர்கள் கைகால் அலம்பிக்க போகணும் கைகால் அலம்பிக்கிற பொழுதும் யார் முதல்ல கையலம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிற பொழுது பித்திரஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறவர் முதல்ல கையெழுப்பிக்கணும் போஜனம் வரையிலும் விஸ்வே தேவர் முதற் கொண்டு அத்தனையும் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கா எழு போஜனமாகி எழுந்ததிலிருந்து பித்ருபூர்வகம் அப்படின்னு பித்திருஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற பிராமணரை முன்னிட்டு பண்ணணும் விஸ்வேதேவ நிவிஷ்டானாம் சரமம் ஹஸ்ததாவனம் விசர்ஜனஞ்ச நிர்திஷ்டம் தேஷு ரக்ஷா யதஸ்திதா அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது இந்த விஸ்வே தேவஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற பிராமணர் கடைசியாக கையலம்பிக்கணும் முதல்ல பித்தர்ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற பிராமணர் கையலம்பிக்கணும் தெய்வபூர்வம் து யோ தத்யாத்து ஹஸ்த பிரனோதகம் நிராசா பிதரோயாந்தி தேவரக்ஷா விவர்ஜிதாக யார் விஸ்வே அமர்ந்திருக்கிற பிராமணர் முதல்ல கையிலம்பிக்க போறாரோ அப்படி கையலம்பி நுட்டாரோ அப்போ அந்த ஸ்ராத்தம் பணினவருடைய பிதற்கள் நிராசாக திருப்தி இல்லாமல் போயிடுறது மட்டும் தேவரக்ஷா விவர்ஜிதாக தேவதைகள் அந்த பிதர்களை கண்டுக்கவே மாட்டா சாபத்திற்கு உள்ளாயிடுவான்னு தர்மசாஸ்திரம் எச்சரிக்கிறது ஆகினாலேதான் பித்ருபூர்வகம் அப்படின்னு பித்திருஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறவர் முதல்ல கையளம்பிக்கன் அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொட்டுக்கப்படாது தொட்டுக்காமல் பித்ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற பிராமணர் முதல்ல கையிலமின்ற பிறகு விஸ்வ தேவஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறவர் கையிலம்பிக்கணும்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அப்படி அவர்கள் கையிலம்பின்ண்டு வந்த பிறகு தட்சிணைங்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கா தட்சிணாதானம்ங்கிறது ஏன் தட்சிணை கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு தர்மசாஸ்திரம் நமக்கு காட்டுறது லோகேஸ்ரேஷ்டமம் பூர்வம் ஆத்மனாபியம் சர்வம் பித்தூணாம் தாத்தவ்யம் தேஷாமேவ அக்ஷயார்த்தினா யார் சௌக்கியமாக இருக்கணும் வியாதி இல்லாமல் இருக்கணும் மனநிம்மதியோடு இருக்கணும்னு யார் ஆசைப்படுறானோ அவன் தனக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை கொடுக்கணும் தனக்கு எது ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் எது பிடிக்கும் அப்படின்னா பணம் தானே முதல்ல பிடிக்கும் எதற்காக இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணுறோம் உழைக்கிறோம் உத்தியோகத்துக்கு போகிறோம் எதற்காக அப்படின்னா ஐஸ்வர்யத்திற்காக தானே ஆகேனாலே தான் முதல்ல தட்சிணையை கொடுக்கணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அப்படி கொடுத்து சந்தோஷப்படணும் ஆட்சாதனந்த யோதத்தியாத்து மிருதுலம் ஸ்ராத்த கர்மணி ஆயுஷ்பிரகிருஷ்டம் ஐஸ்வர்யம் ரூபஞ்ச லபத்தே சுபம் யார் போர்வை நல்ல மிருதுவாக மெல்லீஸாக இருக்கிற போர்வை யார் வாங்கி கொடுக்குறாரோ சிராதத்தில் அவனுக்கும் அவனுடைய குழந்தைகள் சந்ததிகளுக்கும் ஆயுஷ் பிரகிருஷ்டம் ஐஸ்வர்யம் தீர்க்கமான ஆயுஷு கிடைக்கிறது பிரகிருஷ்டம் ஐஸ்வர்யம் ஸ்திரமாக உள்ள ஐஸ்வர்யம் நிறைய கிடைக்கிறது இன்றைக்கி வர்றது நாளைக்கு செலவாகிறதுன்னு இல்லாமல் ஸ்திரமாக இவன்ட்டையே இருக்கும்படியாக ஐஸ்வர்யம் கிடைக்கும் ரூபஞ்ச லபத்தே சுபம் நல்ல அழகுள்ளவர்களாக குழந்தைகள் இருப்பா ரரமாக இல்லாமல் லட்சணசாலிகளாக குழந்தைகள் இருப்பா யக்னோபவீதம் யோ தத்தியாது பாதுகே ஸ்ராத்தகர்மணி யக்னோபவீதங்கிறது கொடுக்கணும் பூனல் நூத்த பூனலை பிராமணர்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கறதுனால தன்னுடைய வம்சத்தவர்கள் அதற்கு அருகதையாக இருப்பார்கள் நம்முடைய அடுத்த சந்ததிகள் இதே நம்முடைய கோத்திரத்தை சொல்லிண்டு நம்முடைய வம்சத்திலேயே இதே பிதர்களை உத்தேசித்து சிரார்த்த கர்மாக்கள் செய்யும்படியான அதிகாரத்தோடு நம்முடைய குழந்தைகள் இருப்பா கட்டாயம் பாதரக்ஷை கொடுக்கணும் பாதரட்சின்னா செருப்பு வாங்கி கொடுக்கணும் இதெல்லாம் கொடுக்கறதுனால நமக்கு ஸ்திரமான ஐஸ்வர்யம் கிடைக்கிறது மன நிம்மதி கிடைக்கிறது இதனால் அப்படின்னு பிரபுத்வம் லபத்தேதத்வா பிராக்காமியம் தனமே வச்சா பிரபுவாக இருக்கலாம் இன்னொருத்தரை அண்டி வாழ்க்கையை நடத்தாமல் நாம் சௌக்கியமாக இருக்கலாம் அப்படி சௌக்கியமாக இருக்கணும்னு யார் ஆசைப்படுறானோ அவன் இவைகளை கொடுக்கணும் அவனுக்கு அந்த அளவுக்கு தட்சிணை கொடுக்கறதுக்கு சக்தி இல்லை அப்படின்னா பந்துக்கள் எல்லோருமாக சேர்ந்து கொடுத்து சந்தோஷப்படணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஜாத்தயா பாந்தவா நிஸ்வாஸ் ததைவா தச்ச ஏ பரே பிரதத்யா தட்சிணாந்தேஷாம் சர்வேஷாம் அனுரூபதா ஜாத்திகள் நம் கோத்திரத்தில் பிறந்தவர்கள் பந்துக்கள் இன்னும் நம்மை சேர்ந்தவர்கள்னு எவர்கள் உண்டோ அவர்கள் அனைவருமாக சேர்ந்து தட்சிணை கொடுத்து சந்தோஷப்படும் இவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த பெதற்கள் அனுகிரகம் அப்படிங்கிறதுனாலே தான் தட்சிணாதானங்கிறத முக்கியமாக நமக்கு வச்சிருக்கான்னு தெரிகிறது அப்படி தட்சிணை எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்து சந்தோஷப்படணும் பித்தர்களுடைய அனுகிரகத்தை பூர்ணமாக வாங்கிக்கணும் அன்றைக்கி தான் வாங்கிக்க முடியும் அப்படி கொடுத்து சந்தோஷப்பட்டு பிரதட்ச நமஸ்காரங்கள் பண்ணி பிரார்த்தனை பண்ணி வரன்களை கேட்கணும் அந்த மந்திரங்கள் அப்புறம் சொல்லக்கூடிய மந்திரங்கள் அத்தனை பலன்களை பிரார்த்திக்கிறது அவைகள் என்னென்ன பலன்கள்லாம் பிரார்த்திக்கிறதுங்கிறத அடுத்தடுத்த உபன்யாசங்கள்லேயே பார்ப்போம்